அவர்கள் மற்றும் அவர்களின் இதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான் பின்பு அவர்கள் பொடுபோக்கானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் மெம்பரில் கூற நாங்கள் கேட்டிருக்கிறோம் முஸ்லிம் எட்டு ஆறு ஐந்து